நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கங்கை நதி உருவாகும் இடத்தின் பெயர் கௌமுக்கி இரண்டு கியூபா நாட்டின் அலுவல் மொழி ஸ்பானிஷ் மூன்று இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா பயணம் செய்த விண்வெளி ஓடத்தின் பெயர் சோயுஸ் இரண்டு இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று புத்தரின் பல் உள்ள கோயில் எந்த நாட்டில் உள்ளது 2. ஆக்ரா நகரத்தை நிர்மாணித்தவர் யார் மூன்று ஆங்கில இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி